பாடம் ஐம்பத்தி ஒன்பது உழைத்து ஒண்ணுதல் யாசகம் கேட்காதிருத்தல் அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பறவை செல்லுங்கள் அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம்